இந்த பஸ் இப்ப போற வழியில அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் சொல்லி சில இடங்களை நிறுத்துவாங்க அங்கெல்லாம் இறங்கி நீ வேற போட்டோ எடுத்துக்காண்டா பழங்குடி மக்களுடைய அருங்காட்சியகம் சரிவா உள்ள போய் பார்ப்போம் படகு சவாரி எல்லாருக்கு பத்தியா படகு சவாரி போதா போகலாம் ஏன்னா இப்ப மழை நேரமா இருக்கிறதுனால படகு சவாரிக்கு எல்லாம் நம்ம அலோ பண்ண மாட்டாங்க சும்மா அப்படி பாத்துக்கிட்டே போகலாம்